विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நுமையா ராஜன் நேத்தித் தாவன்மீலியவாலேன்ன हे ஹேராஜன் ஓ அரசனே அப்படின்னு கவி என்கிற பெயருடைய யோகி அட்ரஸ் பண்ணுறார் நரஹா மனிதன் யானு ஆஸ்தாய எதை சார்ந்திருந்து கருகிச்சித்து ந ஒரு ஒருபொழுதும் தவறு செய்வது கிடையாது யான யானு சொன்ன இந்த இடத்துல பாகவத தர்மான் யான்னு பாகவத தர்மான்னு ஆய கருகிச்சித்து ந பிரமாத்தேத்த கருஹிச்சித்துனா ஒரு பொழுதும்னு அர்த்தம் ந பிரமாத்தேத்த அப்படின்னு சொன்னால் ஒரு பொழுதும் கவனக்குறைவோடு இருப்பதில்லை எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறார் தாவன் நிமில்யவா நேத்திரே ந ஸ்கலேத் இக இகன்னா இந்த பாகவத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறவன் அதாவது நேத்திரே நிமில்ய தாவன்னுவா கண்ணை மூடிக்கொண்டு ஓடினா கூட ந அவன் வந்து தடுக்கி விழறது கிடையாது ந பத்தேத் கீழே விழறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணா கூட கண்ணை மூடின்னு கடைப்பிடிக்கிறான் அப்படின்னா பரமஸ்ரத்தையோடு கடைப்பிடிக்கிறான் சிலதை ஃபாலோ பண்ணுறான் சிலதை கடைப்பிடிக்கிறது இல்லை சிலவற்றை கடைப்பிடிக்கிறான் சிலவற்றை கடைப்பிடிக்கிறதில்ல அப்படி இருந்தால் கூட ந ஸ்கலேத் ஸ்கலேத்துன்னா தடிக்கு அர்த்தம் வழிக்கு விழறுதுன்னு அர்த்தம் அது கிடையாதுன்னு அர்த்தம் ந பத்தேத் கீழே விழறதில்லைன்னு அர்த்தம் ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரயோஜனம் இல்லாமல் போகிறது கிடையாது அவனுக்கு பாபமும் வர்றதில்ல பிரயோஜனம் இல்லாமையும் போகிறதில்ல இதனுடைய வாச்சியார்த்தத்தை விட்டுவிட்டு லக்ஷியார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ந ஸ்கலேத் அப்படின்னா பாபம் வராது கொஞ்சம் கடைப்பிடிச்சாலும் கண்ணை மூடி கடைபிடிச்சாலும் பாபம் வராது பிரயோஜனம் இல்லாமலையும் போயிடாது அப்படிங்குறதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் யானாஸ்தாயராஜன் ந பிரபாத்யேத கருஹி சித்து தாவன் நிமில்யவானேத்ரே கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன